வணக்கம் நற்றினியின் நித்தம் ஒருமுத்து வழங்குபவர் அறிமுகம் சே ஞான பிரியன் பஞ்சாப் மாநிலத்துல ஒரு செல்வ வளம் மிக்க குடும்பத்துல ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழுல பிறந்தவன் மதன்லால் திங்க்ரா இவருடைய தந்தை ஒரு மருத்துவ அறுவை சிகிச்சை நிபுணராக இருந்தார் இவர் தன்னோட மகனை ஒரு பொறியியல் வல்லுனராக ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லண்டனுக்கு அனுப்பிச்சு படிக்க வச்சார் யூனிவர்சிட்டி கல்லூரியில் சேர்ந்த மதன்லால் இந்தியா விடுதிய சாவர்கரை சந்திச்சார் ஏற்கனவே இந்திய விடுதலையில் மிகுந்த தீவிர ஆர்வமுடைய மதநாள் திங்கராவுக்கு சாவர்கரை சந்திச்சதும் அது பற்றிய எண்ணங்கள் அதிகமாயிருச்சு அதனால அவர் நடத்தின அபினவ் பாரத் அப்படிங்கிற ரகசிய அமைப்புல மதல் நாள் தன்னை இணைச்சிக்கிட்டார் சாவர்கருக்கும் இது போன்ற ஒரு இளைஞர் தனக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு மிகுந்த சந்தோஷத்தை ஏற்படுத்தது அப்படின்னு சொல்லியிருந்தார் பாரத்துல மூணு நாள் துப்பாக்கி சுடும் பயிற்சிக்காக மதன்லால் தன்னை தயார்படுத்திக் கொண்டார் மிக விரைவிலேயே அளவுக்கு தன்னுடைய வளர்த்து கொண்டார் இந்திய சுதந்திரத்துக்கு எதிரிகள் யார் யாரு அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியல் தயாரிச்சாங்க அதுல வந்து பங்காளத்தை மத அடிப்படையில இரண்டா பிறந்த வயசரை கர்சானை கொள்ளணும் அப்படிங்கறத அவங்களுடைய முதல் திட்டமா இருந்தது ஆனா அதற்கான வாய்ப்பு சரியாக அமையாததுனால இந்திய சுதேசி மன்னர்களை கர்சான் வில்லி அப்படிங்கிறவரை பழிவாங்கணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் முடிவு பண்ணாங்க அதற்கான திட்டமும் தீட்டப்பட்டது அதற்கான பொறுப்பு மதன்லால் திங்க்ராவிடம் ஒப்படைக்கப்பட்டது இளம் வங்க புரட்சியாளர் குதிராம் போஸ் அப்படிங்கிறவரை பதினெட்டு வயதிலேயே ஆங்கிலேய அரசு தூக்குல போட்டது இந்த நிகழ்ச்சி அன்றைய இளைஞர்களிடையே ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்துச்சு இந்த குதிராம் போஸோட இந்த முடிவுக்கு சாவர்கர் பழி வாங்கணும் சொல்லி துடிச்சுக்கிட்டு வந்த அதற்கான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க சாவர்களுடைய ஆலோசனைப்படி மதன்லால் திங்கரா அதற்கான களத்தில் இறங்கினார் இந்தியர்களும் வெள்ளையர்களும் இந்திய தேசிய சங்கத்துல ஆண்டுகோள கொண்டாடுறதுக்காக ஜகாங்கியர்கள கூடியிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ஜூலை ஒன்னாம் தேதி ஒரு மாலை நேரம் ஆங்கிலேய அமைச்சரவையில இந்திய விவகாரங்களை மேற்பார்வையிட்ட மந்திரியினுடைய அரசியல் உதவியாளர் லெப்டினன்ட் கர்னல் சர் கர்சான் வில்லி அப்படிங்கிறவர் இசை நிகழ்ச்சி முடிகிற டைம்ல அப்பத்தான் வெளியில வந்தார் தன்னுடைய மனைவியோட வெளியில வந்த கர்சான் வில்லி அவரை நோக்கி மதல் நாள் தீங்குறா திடீர்னு உள்ள புகுந்து அவருடைய முகத்துக்கு நேர அஞ்சு முறை துப்பாக்கியால் சுட்டார் கர்சான் வில்லி அந்த இடத்துலயே இறத்த வெள்ளத்துல மிதந்து சரிஞ்சிட்டார் மதல் நாளை பிடிக்கிறதுக்காக கேப்டன் கபாஸ்லால் காக்கா அப்படிங்கிறவர் அவரை நோக்கி ஓடி வந்தார் அந்த ஆறாவது குண்டு அவர் மேத பாஞ்சு அவரும் இறந்துட்டார் தன்னைத்தானே சுட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதல் நாள் தன்னை நோக்கி துப்பாக்கியால் சுட்டுட்டார் ஆனால் அதில் குண்டுகள் தீர்ந்துட்டதுனால அவரால் தன்னை தானே சுட்டுக்க முடியலை ஆனாலும் அவர் கொஞ்சம் கூட பதஷ்டப்படாமல் அந்த இடத்துல அப்படி நினைத்து வந்தார் உடனடியாக அங்கே இருந்த காவலாளிகள் எல்லாம் அவரை கைது செஞ்சிட்டாங்க அரசியல் காரணங்களுக்காக ஒரு மிகப்பெரிய உயர் வெள்ளை அதிகாரி ஒருத்தரை லண்டன்ல இந்திய இளைஞன் ஒருவன் சுட்டுட்டான் அப்படிங்கிறது அந்த நாட்டில் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகைகள் எல்லாம் மதன் லால் திங்கராவு ஒரு பெரிய தீவிரவாதியாகவும் பயங்கரவாதியாகவும் சித்திரித்து எழுதுனாங்க போலீஸ் பாதுகாப்பில் ஒரு ஏழு நாள் திங்கராவை வச்சுருந்தாங்க அவர் கொஞ்சமும் அதை பற்றி கவலைப்படாமல் நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கான வாக்கு அவர் தயார் செஞ்சுக்கிட்டு இருந்தார் ஆங்கிலேய அரசுக்கு அடிபணிந்து வாழ்ந்து கொண்டிருந்த மதன் நாளோட அவருடைய மூத்த சகோதரரும் தங்களுக்கும் மதன்லால் திங்க்ராவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை வெளியிட்டுட்டாங்க மதல் நாள் தீங்கிற கொஞ்சம் கூட வருத்தப்படாம தன்னுடைய இறுதி நாளுக்காக காத்து கொண்டிருந்தார் தனக்கு ஆதரவாக வழக்காட்டுறதுக்காக எந்த ஒரு வக்கீலையும் அவர் நியமிக்கல அப்ப நீதிபதி மதல் நோக்கி உண்மையில கொலை குற்றம் சாட்டப்பட்டிருக்கு உனக்கு ஏன் மரண தண்டனை கொடுக்க கூடாது நீ ஏதாவது சொல்ல விரும்புறியா அப்படின்னு சொல்லி கேட்டார் அதுக்கு மதல் நாள் சொல்றார் இந்த நீதிமன்றத்துக்கு என்னை விசாரிக்கிறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது இன்னைக்கு ஆட்சி போலாம் அதிகாரம் போலாம் எல்லாம் உங்க கையில இருக்கு அதனால நீங்க எது நினைக்கிறீங்களோ அதைத்தான் நீங்க செய்வீங்க அதனால இங்க நான் எதுவும் சொல்றதுக்கு தேவையில்லை எனக்கு வேண்டியதெல்லாம் தூக்கு தண்டனை மட்டுந்தேன் என்னுடைய இறப்பு இந்திய விடுதலைக்கு மேலும் ஒரு உரமாக அமையும் அப்படின்னு சொல்லி மதன்லால் திங்க்ரா சொல்றார் ஒரு இருபது நிமிஷத்திலேயே நீதிபதி தன்னுடைய தீர்ப்பை எழுதுறார் அதுல வந்து மதன்லால் திங்க்ராவுக்கு தூக்கு தண்டனை சொல்லி தீர்ப்பையும் கொடுத்துர்றார் இந்த தீர்ப்பை சந்தோஷத்தோடு ஏத்துக்கிட்ட மதல் நாள் திங்குற நீதிபதிக்கு நன்றி சொல்லிட்டு சிறைச்சாலையை நோக்கி நடந்து போறார் மரண நாளை எதிர்பார்த்துட்டு பிரிஸ்டன் சிறைச்சாலையில் இருந்த மதல் நாளை சந்திக்கிறதுக்காக சாவர்கர் போறார் அப்போ மதல் நாள் சொல்றார் என்னுடைய உடலை இந்து மத ஆச்சாரப்படி மந்திரங்கள் உச்சரிக்க என்னை எரிக்கப்பட வேண்டும் என்னுடைய உடைகளும் உடை உடைமைகளையும் வித்து வர்ற தொகையை தேச நலனுக்காக செலவழிக்கணும் இதுதான் என்னுடைய இறுதி விருப்பம் அப்படின்னு சொல்லி திங்க்ரா சாவர்கர்ட்ட சொல்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ஆகஸ்ட் பதினேழாம் நாளில் தூக்கு மேடை ஏறுகிறார் மதல் நாள் திங்க்ரா மிகுந்த உற்சாகத்தோட அந்த தூக்கு கையின முத்தமிட்டு தன்னைத்தானே மாய்த்து கொள்கிறார் அந்த மதல் நாளின் எழுத்துப்பூர்வமான வாக்கு மூலத்தை வெளிவராம ஆங்கிலேய அரசு தடை செஞ்சிருச்சு இருந்தாலும் சாவர்கர் தன்னுடைய துணிச்சலால் இங்கிலாந்து அயர்லாந்து அமெரிக்கா போன்ற நாடுகள்ல தினசரி பத்திரிகைகள்ல அந்த மரண வாக்கு மூலம் வெளிவர மாதிரி ஏற்பாடு செஞ்சார் ஆனா மதல் அந்த இறுதி விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு இங்கிலாந்து அரசாங்கம் ஒத்துக்கல ஏன்னா அவருடைய சடலத்தை வாங்குறதுக்கு எந்த உறவினர்களும் சொந்தம் கொண்டாடல ஆனா சாவர்கிட்ட சடலத்தை குடுக்கறதுக்கு அரசு விரும்பல அதனால யாரும் உரிமை பாராட்டாத அனாதை படம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சுட்டு மதல் நாளுடைய உடல புதைச்சிட்டாங்க ஆனால் நீண்ட காலமாக அவருடைய பெணை எங்கே புதைக்கப்பட்டது அப்படின்னு யாருக்குமே தெரியாமல் இருந்தது உத்தம் சிங்கின் கல்லறை தோண்டப்பட்ட போது தான் அங்கே சடலத்தின் எச்சங்கள் தற்செயலாக கண்டெடுக்கப்பட்டுச்சு அப்போ ஆயிரத்தி டிசம்பர் பதிமூணாம் தேதி இந்தியாவுக்கு அந்த எச்சங்கள்லாம் எடுத்துகிட்டு வரப்பட்டது மதன்லால் திங்கராவின் மரண வாக்கு விடுதலை போர் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய அத்தியாயமாக எழுதப்பட்டது அவர் அதில் சொல்லியிருந்த வாசகங்கள் என்னுடைய தாய்நாட்டு தேசபக்தர்களான இளைஞர்களுக்கு அநியாயமான தூக்கு தண்டனைகளும் தீவாந்திர குடுமைகளும் இழைத்தவர்களை பழி வாங்கவே ரத்தத்தை முளைஞ்சேன் இந்த பணியில மனசாட்சியை கருதியதால யாருடைய ஆலோசனையும் பெற விரும்பல என்னோட நாட்டுக்கு இழைக்கப்பட்ட ஒவ்வொரு சிறுமையையும் நான் வணங்கும் கடவுளுக்கு இழைக்கப்பட்ட அவமானமா உணர்றேன் உடல் வலிமையும் அறிவிலையும் எளிய எண்ணெய் போன்ற பிள்ளை தேசமாதாவுக்கு ரத்தையே சமர்ப்பணமாக செய்ய முடியும் அதனால்தான் என் ரத்தத்தை அவளுடைய பழிபுடத்துல சமர்ப்பிச்சிட்டேன் இந்திய மகனா பிறந்து அவன் இந்த சுதந்திரம் அடையிற வரையும் அதற்கு மறுபடியும் வந்தே மாதரம் அப்படின்னு எழுதியிருந்தார் இந்த வாசகம் இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய அத்தியாயமாக எழுதப்பட்டது இருபத்தாறு வயசுல மரணத்தை துணிஞ்சு ஏற்றிட்ட மதநாள் திங்கராவோட தியாகம் கர்த்தார் சிங் பதினெட்டு வயதில் முதல் லாகூர் சதி வழக்கில் தூக்கு கைத்துல தொங்குனது இதுதான் பகத்சிங்கோட புரட்சி வாழ்க்கைக்கு ஆதாரமாக அமைந்தது சந்திரசேகர் ஆசாத் குதிராம் போஸ் மதன் லால் திங்க்ரா கர்தார் சிங் பகத்சிங் ராஜகுரு சுகதேவ் இவங்கெல்லாம் புகழுக்காகவோ பெருமைக்காகவோ தூக்குல தொங்கல நாட்டு நலனுக்காக நாட்டு விடுதலைக்காக தங்களுடைய உயிரை தியாகம் செய்தார்கள் இந்த தியாகிகளின் தியாக செயல்களை நினைவு கூறுவதும் இனிவரும் சந்ததிகளுக்கு இவர்களின் வீரதீரச் செயல்களை எடுத்துக் கூறுவதுமே அவர்களுக்கு நாம் செய்யும் மரியாதையாகும் நன்றி வணக்கம்